நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் எட்டு மே இரண்டாயிரத்தி இருபது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையிலிருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் வெளியிடப்பட்ட W.E.F. இன் உலகளாவிய எரிசக்தி மாற்ற குறியீட்டு பட்டியலில் இந்தியா எழுபத்தி ஆறாவது இடத்தை வகிக்கிறது இரண்டு புதுடெல்லியில் சமீபத்தில் நிதியியல் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது மூன்று ரூபாயின் சிக்கல் அதன் தோற்றம் மற்றும் தீர்வு என்ற தலைப்பில் வெளிவந்த புத்தகத்தை எழுதியவர் அம்பேத்கர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எது இரண்டு உலகில் கோவிட் பத்தொம்போதுக்கு எந்த நாட்டு பிரதமர் முதன்முறையாக பாதிக்கப்பட்டார் மூன்று மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி நிலவரப்படி இதுவரை கோவிட் பத்தொம்பதுக்கு பாதிக்கப்படாத இந்திய மாநிலம் எது நன்றி மீண்டும் சந்திப்போம்